வணக்கம் ஜூலை இரண்டாயிரத்தி நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று உலக உணவு இந்தியா புதுடெல்லியில் நடைபெறவுள்ளது இரண்டு அமேசன் இந்தியா என்ற நிறுவனம் இணையதள விற்பனை சேவையில் வேலைவாய்ப்பில் அதிகம் ஈர்க்கும் நிறுவனமாக மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது மூன்று உலக சிக்கில் தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது இனி இன்றைய கேள்விகள் ஒன்று எம் முதலமைச்சரின் வேலைவாய்ப்பு வழங்கும் திட்டமானது எந்த மாநிலத்தில் தொடங்க உள்ளது இரண்டு எந்த பிராந்தியத்தில் ஆயிரம் துருப்புக்களை அனுப்புவதற்கு அமெரிக்கா சமீபத்தில் ஒப்புதல் அளித்துள்ளது மூன்று எந்த வாகனமானது சந்திராயன் இரண்டை சந்திரனுக்கு அனுப்ப உள்ளது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்